சச்சிதானயந்திணே க்ளிஷ்டிணே நமோ வேதாந்தே நமோ बुद्धि பிசாட்சி யனாயலோம் வேந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தம புஷோ சகசிரேத் நேர சகசிரநவனம் அசிரவிய ஜன்மஜராஜன்மரா रहा। <laughs> प्रपिता यज्वा, ज्वा वाक अर्थ पात्रो யஜமானாத்மனா திஷ்டன்ன யஜ்வா அது வரைக்கும் அர்த்தம் பார்த்தோம் அடுத்தது இப்போது யஜாங்கஹா இதுலேயும் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு இந்த ஸ்லோகம் பெருசாக இருக்குது இந்த ஸ்லோக அர்த்தம் இப்போ வாக்கணும் யஜாஹா அங்கானி அஸ்ய இது வராஹமூர்த்தி இந்த ஸ்லோகத்தையும் படிச்சுவிட்டோம் கடைசி வகுப்பில் படிச்சுட்டோம் இல்லையா ஆக இந்த வராகமூர்த்தி யஜ்ஞத்தோட அங்கமாக இருக்கிறார் அசிய அதோடய லக்ஷணம் இந்த ஹரிவம்சங்கிற ஒரு கிரந்தத்தில் வருகிறதுங்கிறார் ஆச்சாரியர் இத்தி ஹரிவம்சே மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஒரு இது வரைக்கும் ஸ்லோகம் இருக்கு இந்த வராக பகவானை பற்றி ஸ்லோகங்கள் எப்படி இருக்குது வேதபாதஹா யூபதம்ஷ்டஹா வேதங்களையே கால்களாக கொண்டிருக்கிறார் யூபதம்ஷ்டா இந்த யாகத்தில் வைக்கக்கூடிய யூபஸ்தம்பத்தையே பற்களாக உடையவராக இருக்கிறார் கிருதுஹஸ்தா கிருதுஹஸ்தா இங்கே இங்கே ஒரு ஸ்லோகத்தை காட்டுறார் வேதபாதோ யூபதம்ஷ்ட கிருத்துஹஸ்தா ஸ்திதிமுக அக்னிஜிவோ தர்பர்போமா பிரம்மஷீர்ஷோ மகாத்தப எல்லாம் உருவகப்படுத்தப்படுகின்றன வேதங்களே பாதங்கள் யூபங்களே பற்கள் கிரதுஹஸ்தங்களே கைகள் கிரதுஹஸ்திரவ சயூபளே கரங்கள் அந்த கரங்கள் கிருத்துக்களாக வர்ணிக்கப்படுகின்றன பாதங்களை பாதங்களை வேதங்களாக பார்க்கணும் இந்த வராக மூர்த்தியினுடைய ரூபம் யக்ஞவராக மூர்த்தி இந்த யஜவராக மூர்த்தியினுடைய கிருத்து தந்தகா அப்படின்னு சில இடங்களில் பாடம் இருக்குது அப்படிங்கிறார் வியாக்கரண தாரக பிரம்மானந்த சுவாமி தித்துலோகத்தில் சித்தீமுகிமுகங்கிறதுக்கு அர்த்தம் தின்வீத்தேய்சிச்சின் வீத்த நப்பு கங்கச்சின் வீத்த இதுஷ்ரியுத்த அன் அாவது கற்றுஸீய முக்கம் அது அக்னிதான் முக்கம் இவரு அக்னிமுகம்னு அர்த்தம் அக்னியுமே முகமாக கொண்டவர் சித்தி முகா சித்திங்கிறது யாகங்கள் அக்னி ஜிஹ்வஹா நாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா நெருப்பாக இருக்குது தர்பரோமாக யாகத்தில் தர்ப்பங்கள் தான் இது இவருடைய முடியெல்லாம் தர்ப்பையாக இருக்குது பிரம்மசீரிஷா பிரம்மசீரிஷான்னு சொன்னால் பரபிரம்மனோ அல்லது பிராமண ஜாத்தியோ அப்படி சொல்கிறார் தலை எதுன்னா இந்த வேதங்களை படிக்கிற பிராமண ஜாதி இல்லாட்டி பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறார் ஸ்வநாமஸ்மிருத்தியாதிவாரா கிருதசம்பூர்ணதா சம்பாதகத்தையாக அங்கேஷு பிரம்மணோப்பி சீர்ஷவத்து பிராமணன் இல்லைன்னா வேள்வி இல்லை ஆகையினால தலையாக சொல்லப்படுறவர் ஆகவே தலையாக சொல்லப்படுறவர் பிரம்மன் வ மகாத மகாத அதனால் மகாதபாகனு சொன்னால் சிந்திக்கிற சக்தி ஜகத்ரக்ஷா ஹேதுவாத் தபா ச தப்போ தபியத அப்படின்னு சொன்னதுனால அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அவர் அப்புறம் அகோராத்திரே க்ஷணா பகலும் இரவும் அவருடைய பார்வைகள் ஆகா அவருடைய பார்வைகளாக இருக்கின்றன கண்கள்னு அர்த்தம் திவ்யோ வேதாங்க ஸ்ருதிபூஷண கண்ணை அவருடைய கண்களை மூடுறதுனால இருளும் கண்களை திறக்கிறதுனாலும் பகலும் ஏற்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஆக கண்கள் யஜ்ன ரூபமூர்த்தி இதோட அந்த படத்தை போட்டு அந்த இதில் இதெல்லாம் நம்ம போட்டோம்னா தெளிவாக இது புரியும் அது மாத்தில வேத அங்காஸ் ஷ்ருத்தியோ ஆஹா வேத அங்கங்கள் தான் அவருடைய காதுகள் வேதாங்கஸ்ருபூஷணா ஸ்ருதிபூஷணம் காதுனுடைய அணிகலன்களாக இருக்கிறது வேதங்களுடைய அங்கங்கள் ஷ்ருத்தியோவணையோஷண அநூஷணா அன்யோஹேத்துவா அது வேதாங்கங்கள் தான் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஆஜநாசகா மூக்கு எப்படி இருக்குதுன்னா அவருடைய மூக்கு நெய் நெய்யினுடைய ரூபமாக இருக்கிறது ஸ்ரு ஸ்ருவத்துண்டகா ஸ்ருவதுண்டகான்னு சொன்னால் முகம் வந்து துண்டகான்னு சொன்னால் வக்கரத்துண்ட அப்படின்னு இல்லையா விநாயகர் அது மாதிரி ஸ்ருவத்துண்டகான்னா ஸ்ருவங்கிற சப்தத்துக்கு வராக முக ஆக்காரவத்வாத் சாமன்யா சாமானியா ஸ்ருவ துண்டகான்னு சொன்னால் அதாவது இந்த ஹோமம் பண்ணுறபோது நம்ம சுருக் ஸ்ருவம்னு சொல்லுவோம் அது மாதிரியே முகம் இருக்கான் நல்ல வராக முகா கரணத்துவ சாமானியா அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சாமகோஷ ஸ்வனோ மகான் ஸ்வனஹண்ண சப்த மகான் ஸ்வனஹன்ன பெரும் குரல் இப்படிப்பட்டதுன்னா சாமவேதமே அவருடைய குரலாக இருக்கிறது அப்புறம் அடுத்தது என்னதுன்னா தர்ம சத்தியமயஸ்ரீமான் தர்ம சத்தியம் தர்மங்கிறது பும்சாம் இஷ்டம் பும்சாம் இஷ்டம் பும்சாம் இஷ்டம்னா புண்ணியம்னு அர்த்தம் தர்மஹான்னா புண்ணியம் சத்தியம் யதார்த்த வச்சனம் தர்ம சத்தியமய ஸ்ரீமான் அந்தமயமான செல்வம் அதாவது வாய்மையையும் அறத்தையும் செல்வமாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் வாய்மையையும் அறத்தையும் செல்வமாக கொண்டவர் அரம்னா இந்த இடத்துல புண்ணியம் அறத்தினால் உண்டாகிற புண்ணியம் அது மயமாக இருக்கார் அப்புறம் அடுத்து என்னது க்ரம விக்ரம சத்கிரியகா கிரமஹான்னு சொன்னால் ஆகமநீயாதிக்கம் பிரதி ஹோமார்த்தம் கமனம் ஹுத்வா ஆகமனம் விக்கிரம அதாவது இந்த ஹோமம் பண்ணுறதுக்கு போராணாம் அதுக்கு பேர் கிரமஹா ஹோமம் பண்ணிட்டு திரும்பி வரானாம் அதுதான் க்ரமஹா யஜமானனே அந்த ரூபத்தில் இருக்கான் ஆகையினால் விக்கிரம ஆகம கிரம விக்கிரம சத்ரிய அதுதான் அந்த அந்த நல்ல காரியம் என்னதுன்னா ஆகவனியாகனிக்கு போய் ஹோமம் பண்ணிட்டு திரும்புறது அதுதான் செயல் ஹோமம் பண்ணுறான்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா பிராயஷித்த நகஹா இந்த வராகமூர்த்தியினுடைய நகம் என்னதுன்னா பிராயஷித்த கர்மாக்கள் கோர்பசு மந்த்ராதி பிரேஷ கண்டு கண்டு ரூப தோஷ நிராச ஹேத்துவாத் அதாவது பிராயஷ்சித்தமாக ஆகுதிகள்லாம் கொடுக்குறோமே அதில் மந்திரலோபங்கள் இருக்கும் அப்புறம் வந்து அப்பப்போ சொரிஞ்சுக்கிறோமே அந்த சொரிஞ்சிக்கிறதுனால நகங்கள்லாம் பிராயஷ்சித்த கர்மமாக இருக்குது அப்படிங்கிறது மந்த்ராதி பிரேஷ பிரேஷன்னா லோபம்னு அர்த்தம் கண்டு ரூப கண்டுன்னு சொரிகிறது ஹோமம் பண்ணுற போது அரிச்சதுன்னா அங்கங்கே சொரிகிறோமே அந்த ரூபமாக இருக்காராம் அந்த நகரூபமாக இருக்கார் நிராசஹ ஹேத்துத்வா அரிக்கும் போது அதை நிராகரணம் பண்ணுற மாதிரி இங்கேயும் மந்திரங்களை லோபங்கள்லாம் வறுத்த இந்த மந்திரங்களை சொல்லி இந்த லோப தோஷங்களை நீக்கிறது உத்காத்தா நகோகோரஹா பசுஜானுர் மகாபுஜா பசுஜானுர் மகாபுஜான்னு சொன்னால் அக்னி சோமா அக்னி அக்னி சோம அப்படின்னு ரெண்டு இருக்குது அதுதான் முழங்காலம் ஜானு பூஜுக அதாவது தொடையிலேருந்து கால் பகுதி அக்னி பசுஹூ ஜானு மகாபூஜா இந்த இடத்துல பசுங்கிறது இந்த இடத்துல அக்னி சோமா அக்னி அக்னயேஸ்வஹா சோமாயேஸ்வகா அக்னி சோமாபியாம் அக்னி சோமாபியாம் இந்த சகா சகாரங்கள்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதுவே இருக்கு ஜனு மஹாபுஜாவும் இருக்கு அக்னிசோமாய ஜானுனி ஊருபர்வணி பூர்வாங்க சாமானிய பசுஜானு மகாபுஜா அப்புறம் உத்தாந்திரோ ஹோமலிங்க வ வராஹமூர்த்தியினுடைய ஸ்வரூப்பம் யஜ்வா யக்ஞாங்கஹா யக்ஞ யக்ஞாங்க சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்ன உத்காத்தான்னா எல்லாம் சாமவேதம் சொல்கிறவர் ரித்விக் விசேஷஹா உத்காத்தா ஆந்த்ரஹா எல்லாம் வேத வாக்கியம் ஆந்திரம்னா மாம்ச விசேஷம் இந்த யாகத்தில் பண்ணக்கூடிய மாம்சம் அதுக்கு பேர் ஆந்த்ரா அப்படின்னு பேர் அதெல்லாம் ஹோம லிங்கா இந்த யாக இவருடைய தொடைக்கும் இடுப்புக்கும் எடுக்கிற இடையில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி லிங்கம் மேற்றம் ஆசேசன சாமானியா இதெல்லாம் யோகத்தோ இதை யாகத்தோடு கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஹோமஹா ஹோமம் பண்ணுறது அப்புறம் அடுத்தது என்னதுன்னா பீஜ ஓஷதி மகாபலா பீஜ ஓஷதி அப்படின்னு சொன்னால் ஓஷதீனம் பீஜா ஷடிகளுடைய விதைகள் பீஜய ஔதும்பர மூலம் ஔதும்பரம் உலூகலம் சர்வஷ் பூர்த்தி அதாவது அத்தி அப்புறம் கருங்காலி இதெல்லாத்தையும் பண்ணி ஹோமம்மண்ண சொல்லியிருக்கு இத்ததிஷ்ரு ஈரிதா மகாஃபலா ஃபலபீஜமகோஷி மகாஃபலம் மகாபலம்னா இந்த யஜ்ஞவராகமூர்த்தியினுடைய இந்த கீழ்பாகம் அதாவது நடுபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைப்பகுதிகள் விதைப்பகுதிகள் விருஷணம் அப்படின்னு சொல்கிறார் மகாபலம் முதல்ல ஹோமக்த லிங்கமாக சொன்னார் அடுத்தது வந்து என்ன சொல்கிறார் விதைகளாக சொல்கிறார் ஒரு ஆண்களுடைய விதைப்பகுதிகளை சொல்கிறோமே அதைத்தான் இங்கே சொல்கிறார் விரஷணா பல ஃலீமோஷதிணிய இதெல்லாம் இது அடுத்தது என்னதுனா வாயுவந்தராத்மா மந்திரஸ்ஃ மந்திர விகமோணி வாய்வந்தராத்மா அதாவது பிராண்பான பிரணாபான அந்தராத்மா இதனுடைய அந்தராத்மா வாயு அந்தராத்மா இந்த யஜமூர்த்தியினுடைய அந்தராத்மா யாருன்னு கேட்டால் வாயு வாயுங்கிறது என்னது பிராணாபானவு அதுதான் அப்புறம் மந்திரா ஸ்பிக் விவமோணிதா தலானவிகள் ஸ்பிச்சவு ஃபிரி ரூபா மந்திரஸி வித்திராம் ஸ்பிச்சவு கட்டி பிரோத ஸ்பிக் வி அதெல்லாம் மந்திரங்களில் இருக்கக்கூடியது மந்திரங்களில் விக்கிருத்தி ரூபங்கள் இந்த ரூபங்கள்லாம் மந்திரத்தை சொல்கிற போது வருது சரி அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சோமஷோணிதா சோமரசந்தான் சோணிதம் திரவத்வசாமியாத் அப்புறம் அடுத்தது என்ன வேதிஸ்கா வேதிஸ்கந்தா வேதிம்னு சொன்னால் வேதினா சாதாரணமாக தோள்கள் இந்த இடத்துல ஸ்கந்த வேதி யாகத்தில் போடுற மேட ஹவிஷா சரு புரோடாசாதே கந்தவ எஸ் ஹவி கந்த வேதி ஸ்கவிர் ஹவினா யாகத்தில் போடுறது அதுதான் வாசனை ஹவ்யகவ்யாதி வேகவான் ஹவ்யகவ்யாதி வேகவான் ரெண்டும் ஹவ்யம்னா தெய்வத்துக்காக கொடுக்கறது கவ்யம்னா ரெண்டையும் உபயம் அதிவேகவத்து சப்தித்தம் மன அசேதி ஹவ்யகவியாதி வேகவான் கொடுக்குற ஹவிஸை வேகமாக எடுத்துக்கிறார்னு அர்த்தம் யஜபுருஷையோ அங்கத்வ சாமானியாத் இதெல்லாம் யஜபுருஷனோட அங்கத்தோடு கற்பனை பண்ணி பார்க்கணும் இல்லாட்டி எத்வாஹோ அக்னௌ பா அனையோ அதிவேக அதிவேக அஸ் இல்லை வேதமந்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கு அப்புறம் அடுத்தது என்னதுன்னு பிரகுவம்சா துதிவம்சாய் யா யாகத்தில் உள்ள விஷயங்கள் பிராச்சீன வம்சம் கர்த்தீ சைத் இப்ப ஒரு எழுப்பிடது யாகத்தில் பிராக் வம்சா சஹா காயா அதுதான் இவருடைய மத்திய பாகம் யஜ்யமூர்த்தியினுடைய அவயவ காஷ்டாதி சங்காத ரூபத்துவ சாமானியம் அது எதுனால இந்த சிமிலாரிட்டி அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் யாக விஷயங்கள் தெரிஞ்சால் தான் புரியும் அது அப்புறம் அடுத்தது என்னதுன்னா தித்திமான் நானா தீட்சாபிரர்ச்சிதா நானாதீக்ஷாபிரர்ச்சிதான பலவகையான தீட்சைகள் ஜோதிஷ்டிஷோ யஜமான சம்ஸ்கார்த்தானி கர்மாணி தீட்சா அது அதுக்கு சம்ஸ்காரங்க உள்ள தீட்சைகள் நவதீன அப்யு நவநீத்தேன அபியுங்தே இல்லை வெண்ணையை தடவிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது யாகத்தில் ஆஹா நானா தீட்சாதிபி நானா தீட்சாபி அர்ச்சிதா இந்த பலவிதமான இதெல்லாம் இருக்குது சிலதெல்லாம் அதுக்காக பலவிதமான தீட்சைகளால் பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு தட்சிணாஹ் யோகி தட்சிணாஹிருதய தக்ஷிணைகள் தான் இவருடைய ஹிருதயம் சாந்தோகியபுருஷத்தில் இதை பற்றி இருக்குதுன்னு போட்டிருக்கார் கஸ்மின் யஜப் பிரதிஷ்டிதா இது தட்சிணாயாம் இது சவாயேஷ ஆத்மா ஹிருதி அப்படின்னு சாந்தோகியபுருஷத்தில் எட்டு மூணு மூணு அதாவது எட்டாவது அத்தியாயம் மூணாவது கண்டம் மூணாவது மந்திரத்தில் இருக்குது இந்த வாக்கியம் இந்த தக்ஷா ஹிருதயங்கிறதுக்கு பிரமாணம் தக்ஷினா ஹிருதயோ யோகி தட்சிணாஹ்யோ யோகி மகாசத்ரமயோ மகான் அந்த யோகி அதில் சேர்த்துக்க வேண்டியதான் யோகி தட்சிண குடும்பம யாகத்தில் அதை சொல்லிவிடுறார் அதோடு சேர்ந்தவர்னு அர்த்தம் மகாசத்திரமயோ மகான் விஸ்வசிரஜாமயநாதீனி விஸ்வஜித் முதலான யஜங்கள் அந்த பெரிய சத்ரயாகங்கள் அதுமயமாக இருக்கிறவர் பெரியவர் மகான் தேஷாம் திரு பஞ்சதேக சந்திரூபத்வாத் ததாச்ச விஷ்ணு புராணம் பிராக்வம்ச காஜாக்கில சத்திர சந்தே அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது நான் இப்போ பார்க்குறதெல்லாம் ஆச்சாரியர் ஸ்லோகமாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமெல்லாம் பாஷ்யக்காரர் சொல்லலை ஆனால் இந்த தாரக பிரம்மானந்தா கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறதுனால அதெல்லாம் படிக்கிறேன் அப்புறம் அடுத்தது என்னென்ன உபாகர்ம ஓஷ்ட ருச்சகஹா உபாகர்மன்னு சொன்னால் வேதத்தை சீகரிக்கிறதுக்கு ஆவணி ஓட்டம்லாம் பண்ணுறோமே அது ஸ்மார்த்தம் அது ஸ்மார்த்த கர்மா ஓஷ்டருச்சகம் ஓஷ்டாபரணம் அந்த ஒதட்டில் தடவர லிப்ஸ்டிக் ஓஷ்டாபரணம் பசு உபாகரணம் வா பசுக்களையெல்லாம் எடுத்துக்கிறது யாகத்துக்காக வேதத்தை உபக சுவீகரிச்சுக்கிறது ஸ்மார்த்த கர்மா உபாகர்மா இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் பசுவை எடுத்துக்கிறதுங்கிறார் ஓஷ்டருச்சகம் ஓஷ்டருச்சகம்னு சொன்னால் கலர் ஓஷ்டாபரணம் அப்படிங்கிற இப்போ இந்த காலத்துலாம் உதட்டில் கூட நகையெல்லாம் போட்டுக்கிறாங்களே இதெல்லாம் கூட இதில் சொல்லியிருக்கு போயிருக்கு அப்படி கூட சந்தேகங்கள்லாம் வருகிறது உபாகர்மோஷ்ட ருச்சகா பிரவர்கியாவர்த்த பூஷணா பிரவர்யம் திரும்பவும் பிரவர் ஏற்கனவே ப்ராக்வம்சம் வந்தது பிரவர்க்கியம் பிரவர்க்கியது யாகத்தில் ஒரு விதமான கர்மா பிரவர்க்கியது வரும் அது ஆவர்த்த பூஷணம் ஆவர்த்தகான்னால் நாபி தொப்பலை சுற்றி இருக்கிற நகை ஆஹா ஆவர்த்தகா ஆவர்த்த பூஷணம் அப்போ உதட்டில் இருக்கிறது ஆனால் ஆபரணங்கிறார் அது நம்ம சாயமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஆபரணமாகவும் எடுத்துக்கலாம் ஓஷ்டாபரணம் சந்தாம்சி காயத்ரி யானி கதிபதா காயத்ரி மார்க்கத்தில் நடக்கிறார் நாணாட்சந்தோ நாந்தோக நாணாட்சந்தோகதிபதா நானாட்சந்தோகிபா பலவிதமான சந்தஸில் அவர் மூவ் பண்ணுறார் குஹ்யோபனிஷாசன அப்புறம் குஹ்யோபனிஷத் அதாவது ஓங்காரம் முதலானவற்றில் ஓங்கிற வராக மூர்த்த ஏ நமஹா அப்புறம் ஓங்காரத்தில் அமர்ந்திருக்காராம் ஓங்கா குஹ்யோபனிஷதாசனா அது ஆசனம் சாயாபத்னி சஹாயோவை சாயா பத்னி தன்னுடைய நிழலே அவருக்கு மனைவி அவளையே ந அவளையே உதவியாக கொண்டவர் ச சகாய மேருங்க உி ரேருங்க போல உயர்ந்து இருக்காராம் மணிங்கவோத் படாந்தரம் இதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் யாதிப்பித் விவிதா ஸம் விஷா ஜனக்கணம் ஈஷராப்பணபுத்திரிமாணம் விவிதிஷா ஜனக்கம் எத்ஷி யத்நாசி யுகோஷி ததன்யு மதர்ப்பணம் இப்படி கீதாவத் திரதுஷா ரானூபலேத்து வாய்தாதின் முமுதி யாஷியத்த படிப்போம் ஷ்லோக்கொடிஞ்சுபொச்ச் இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த ஸ்லோகத்தை முழுக்க பார்த்துட்டோம் மேருசுங்க இவோச்சிருத்த இது ஹரிவம்சே படிக்கலாங்க ஃபலகேற்று பலனை கொடுக்கக்கூடிய யஜங்களையெல்லாம் பலனை யஜான் வாஹயத்தீ பலஹேது பூதான் யஜ்ஞான் வாகயத்து பலனுக்கு பலனை பலனுக்கான காரணங்களை உண்டு பண்ணினா அந்த பலனை கொடுக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் வேள்விகளை நடத்துபவர்னு தமிழில் போட்டிருக்கார் யஜ்யம் வகதி இது யஜவாகனா யஜம் வகதி இது யஜ்யவாகனஹா இவர் என்ன சொல்கிறார் தாரக பிரம்மாநந்தா யஜ்யம் வந்து நித்தியகர்மா ரெண்டு விதம்ங்கிறார் ஒன்று சம்ஸ்காரத்தை கொடுக்கறது இன்னொன்று அறியும் ஆர்வத்தை உண்டு பண்ணுறதுங்கிறது மெய்ப்பொருளை யஜ்ஞாதி ரூபம் நித்தியம் கர்ம த்விதா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யஜ்யாதி ரூபம் நித்தியம் கர்ம த்விதா த்விதா யக்ஞாதி யஜ்ஞம் முதலான வடிவங்களாக இருக்கக்கூடிய நித்திய கர்மமானது ரெண்டு வகையானது ஒன்று சம்ஸ்காரத்தை உண்டு கொடு உண்டு பண்ணுவது இன்னொன்று மெய்ப்பொருளை அறிவதற்கு ஆர்வத்தை கொடுப்பது அதனால் விகிதத்துவமாற்ற புத்தியாக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க இதை பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணினால் அதுக்கு பேர் சம்ஸ்காரகம்னு பேர் ஈஸ்வரார்ப்பண புத்தியாக கிரியமானம் இதை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணினா ஈஸ்வரனை ஒத்துண்டு பண்ணுற கர்மா ஈஸ்வரனை ஒத்துக்காமல் பண்ணுற கர்மான்னு ரெண்டுருக்கு கர்மகாண்டிகளில் ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் ஆக ஈஸ்வரனை ஏற்றுக்கொண்டு பண்ணக்கூடிய கர்மத்தினால அது என்ன பண்ணும்னா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இச்சையை உண்டு பண்ணும் விவிதிஷா ஜனக்கங்கிறார் அதுக்கு கீதையிலேருந்து கோட் பண்ணுறார் பகவத்கீதையில ஒன்பதாவது அத்தியாயத்தில் எத்கரோஷி யதர்ஷ்நாசி இத்தியாதி தற்ற விவிதிஷா துவாரா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆரட்சி ஆர்வத்தினால ஞானரூபலஹேது பூதான் ஞானரூபமாகிய பலனுக்குக் காரணமான யஜ்யங்களை வாகயத்தீ வாகயத்தின்னா என்னது பிராப்பயத்தி பிராப்பயத்தினா என்ன அர்த்தம் ஸ்வ அனுகிரகீத்தான் முமுக்ஷன் தனக்கு தன்ன தன்னால் அனுகிரகிக்கப்பட்ட முமுட்சுக்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் யஜவாகனா என்ன அர்த்தம்னா அர்த்தகாம தர்ம மோக் ததாத்தி அப்படின்னு அர்த்தம் யஜ்யவாகனால் கர்மஃபலம் பிராப்பயதி யஜம் வாகயதி யஜவாகனா யஜ்யத்தினுடைய பலனை யஜ்ஞத்திற்கு பலனை கொடுக்கக்கூடிய யஜங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய யஜங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும்படியானவராக இருக்கிறார் விசேஷமாக இங்கே என்ன சொல்கிறார் நான் சிம்பிளாக ஆச்சாரியர் ஒன்றும் பெரிசா என்ன சொல்கிறார் கேவல சம்ஸ்காரம் ஜனயத்திவா விவிதிஷாம் ஜனய வா அப்படின்னா ஈஸ்வர்ப்பண புத்தியாக பண்ணினா விவிதிஷாம் ஜனயதி ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணலைன்னா சம்ஸ்காரம் ஜனயதி அப்படிங்கிறார் ஆக இங்கே ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுறாருன்னா விவிதிஷாம் ஜனயத்தி விவிதிஷாம் ஜனயத்தி ஞானம் ததாத்தி அதாவது வேதித்தும் இச்சா விவிதிஷா மெய்ப்பொருளை அறிய விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார் மெய்ப்பொருளை அறியும்படி செய்கிறார் மெய்ப்பொருளை அறிந்து முக்தியில் திளைத்திருப்பதற்கு அருள் புரிகிறார் ஆஹ ஞலம் பிரபயதி வாகதி யனஃஃபலம் வாஹயதி யலம் பிராப்பி முூன் அன்னுன ஞத்தை தாங்குகிறார் அல்லது யஜத்தை காப்பாற்றுகிறார் என்பதனால அவருக்கு யஜ்யபிருத்து அப்படின்னு பெருசு வேள்விகளை தாங்குகிறார் வேள்விகளை பாதுகாக்கிறார் ஆகவே அவர் யஜ்யபிருதே நமஹா என்று அர்ச்சிக்கப்படுகிறார் பொதுவாக பிரத்துனா தாங்குறார்னு அர்த்தம் தாங்குவதன் மூலம் காக்கிறார்னு அர்த்தம் தாங்கிறது காப்பாற்றுவது ரெண்டும் ஒன்று தான் கணவனை கணவன் தாங்குகிறார் கணவன் மனைவியை காப்பாற்றுகிறார் ரெண்டும் ஒன்று தானே அந்த அர்த்தத்தில் பிபர்த்தி பாதித்தி வா யஜபிருத்து அடுத்தது யஜ்யகிருத்து ஜெகதாதவ் ததந்தேச்ச ீதிவா் இந்த யிர் யப்தக்கு அர்த்தம் சொல்கிற தாரகபிரந்த யாருங்கிற யங்களை விபர் பாலையதி பாலயத்தீன் பாதகரா போஷணம் ஆதாய ஆஹ விபர்த்திங்கிறதுக்கு போஷணுங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறார் எப்படி காப்பாற்றுறார்னா பாலனம் அத்த ருத்விக் விசேஷரூபேண ரித்விக் ரூபமாக வராராம் பகவான் மகாவிஷ்ணுஸ்வரூபஸ் பிராமணசா எல்லாத்துக்கும் ஆவணம் பண்ணுறோம் அத்த ருத்விக் ரித்விக் விசேஷரூப்பேணவிதோ வை ப்ரமா யஜம் யஜமான சர்வச்ச ரித்விஜா ரெட்சதி ஸ்ரு பிரேஷாவசா தேது மணி ஜந்தா ஏவம் வித்யோவை ஏதோ ஒரு வேத மந்திரம் இருக்குது பிரம்மாங்கிறவர் இப்படி இருக்கட்டும் பிரம்மா பிரம்மாவை வச்சு யாகத்தில் இத்தனை ருத்துவிகள் சேர்ந்து தானே யாகத்தில் பா அதை பாதுகாக்கிறார்கள் பிரம்மாரூபமாகவும் யஜ்ய ரூபமாகவும் யஜமானனுடைய ரூபமாகவும் எல்லா ருத்விக்களாக இருந்து அந்த யாகத்தை காப்பாற்றுகிறார்கள் அப்புறம் அடுத்தது என்ன அர்த்தம்னா இப்போ இதில் பார்த்தோமே அது யஜபுத்துக்கு அர்த்தம் ஜெகதாதவு தேச்ச யஜம் கர்த்தி கிருந்ததி ஜகதாதவு யம் கரோ ஜகதந்தேச்சிருந்தீதி வா யோஜனா ஏன்னா பிரம்மனில் கடவுள்கிட்ட இருந்து தான் வேதங்கள் யாகங்கள்லாம் வந்ததுன்னு நிறைய சிருஷ்டி பிரகரணங்களில் பார்க்குறோம் இங்கே என்ன சொல்கிறார் ஜெகதாதவு யஜம் கரோதி ஜகதந்தேச்சிருந்தி கிருந்ததி கோ பண்றா்நீர் அழிக்கிராம் யாவ் சமாரத்மக்கிட்டு யஜி யூத் யஜி வந்து அது வந்து ஜகதாத சம்ப பிரதாயத்த நல்லபடியா கப்பங்க பண்டாரா ஜானே யம் கிருந்தையே இதெல்லாம் புருஷசூத்தலைருக்கு தினயஜ்தாஷயே யினயஜ்தேவா சர்வா பிரதமான தே ஹனம் மகிமாநே எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவ இப்படி இல்லை அந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் யஜ்யத்தினாலேயே சிருஷ்டி பண்ணுறார் யஜத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிக்கிறார் ச யக்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோபாச்ச பிரஜாபதி பகவத்கீதையிலையும் பார்க்குறோம் சிருஷ்டி பண்ணுற போதே யஜ்ஞத்தோடையே சிருஷ்டி பண்ணினார்ங்கிறது ஆ சிருஷ்டி எது பண்ணுற போது யஜ்யத்தின் மூலமாகவே எடுத்துக்கிறாராம் அதுதான் இங்கே சொல்கிறார் ஜவசானேச்சம் கிருந்த யத்தை நிறைவு செய்கிறார் ஆஹ இந்த சுஷ்டி சிருஷ்டியே யத்தின் தொடக்கம் சிருஷ்டியின் முடிவு யஜத்தின் முடிவு படைப்பே யம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது புருஷய வேதகம் சர்வம் யூத்தியம் உதம எதன் ஏதாவச்ச பூருஷா போோோச விஷ்வா்மதிமுதைத் புருஷா பாதோசேஹா தோ விஷ்வியமனே அபீ த விராடாத்த விராஜோதிபூருஷா சாத்த பத்தியம் பூமிஸ்ரோத்தாஹாஹமேதம் புருஷம் மகாந்தபுத்த देवा, எத்ருஷே விஷா தேவாய்மதன்வத்த வசந்தோ சீதாஜம் கிரீஷ்மய்மவி சப்தன்பரிதய இந்த வாக்கியங்களெல்லாம் பார்த்தா தெரியும் நமக்கு அடுத்தது என்னது யீ படிக்கலாம் ஆத் ாம்ிதி ஞாம் அப்படின்னா இவருக்கு பேர் யஜின்னு போயிரு யஜ்யோ யஜபதர் யஜ்வா யஜ்யாங்கோ யஜ்யவாகன யஜ்யிருத் யஜகிருத் யஜி அப்படின்னு வந்திருக்கு இப்போ யஜ்னிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார் யஜாக யஜ்யான்னா எப்படின்னா பகவத் சமாராதன ஆத்மக்காக எல்லாமே யஜ்யங்கள் எல்லாமே எதுக்குன்னா ஈஸ்வர ஆராதனை யஜ்யோவை விஷ்ணு அதாவது யஜ்யமே விஷ்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு யஜ புருஷா யஜேஸ்வரா யஜ் புருஷா அப்படிலாம் சொல்கிறோம் பகவத் சமாராதன ஆத்மக்காக யஜாக எல்லாமே ஈஸ்வர ஆராதனா ரூபமான யஜ்யங்கள்லாம் அஸ்ய ஆராத்திய சேஷத்தேன அது ஆராதனை அந்த ஆராதனைக்கு உரியவன் யாருன்னா ஆராதனைக்கு உரியவன் பக பகவான் மகாவிஷ்ணு சந்தித்தி யக்னி ஆகையினால யக்ஞிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா யக்ஞானாம் தத் சமாராதனாத்மனாம் சேஷி தத்துன்னு சொன்ன யஜ யஜத்தினால் ஆராதிக்கப்படுகின்ற சேஷியாக இருப்பதால் அவர் யக்ஞி எனப்படுகிறார் யஜா யஜ்னி யஜம் என்னது யக்ஞி யக்ஞினவ் யஜ்னகா யஜ் இன்ன சப்தகா வரும் நகாராந்த புல்லிங்காக யஜ் இன்ன சப்தகா குணின்ன சப்தம் மாதிரி குணி குணினவ் குணினகா மாதிரி இங்கே யக்ஞின்ன சப்தகா யஜி யக்ஞ் யஜகான்னு சொன்னால் சொன்னாலும் விஷ்ணு தான் யஜ்யத்தினால் பூஜிக்கப்படுகிறவர் யஜ்னி யஜ் யஜத்தை உடையவர் அதனால் யஜ் யஜா அஸ் அஸ்தி இஜி யஜ்யம் இவருக்காக யஜ் இருக்கிறதுனால இவர் யஜின்னு பேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா சிறசமயம் சொல்லுவோம் யஜ் அஸ் அஸ்தி இது யஜி தர்ம அஸ் அஸ்தி இது தர்மீ குண அஸ் அஸ்தி அது மாதிரி யஜ் அஸ் அஸ்தி யஜ்னி இவருக்காகவே யஜம் இருக்குது யஜத்தின் உரிமையாளர் யஜ்யத்தின் உடமையாளர் உடைமையாளர் அப்படிலாம் சொல்கிறார் அடுத்தது யஜ்ய புக்கு யஜ்யம் புங்கே புனக்தி திவாதிக்கு தமாச்சா யஜ்யம் புனக்தி பாலைய தீத்து யஜ்ய புக்கு யனாப் சோ இதனிஷன் யேன தானு இன்னது வியாண்டம் நனுபவிக்கிர் இல்லத்தை காத்த யம்னா பாலயத்தீனா அதனால் யஜ்யம் புங்கே யஜ்ஞத்தை யஜ்ஞத்தோட ஏதாவது யஜம் புங்கேன்னா என்ன அர்த்தம் பகவானை முன்னிட்டு கொண்டு தான் நம்ம யஜ்ஞத்தை பண்ணுறோம் நம்முடைய எப்படி ஒருத்தர் நமக்கு மாலை மரியாதை போட்டால் அந்த மாலை மரியாதையை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அது மாதிரி பகவானுக்கு போடுறவுடனே அவர் அனுபவிக்கிறாருங்கிறது ஒரு பாவனை அவருக்கு நம்ம கொடுத்து தான் எதுவும் பூர்ணமாகணுன்னு அவசியம் இல்லை நிறைவேற்படணுன்னு அவசியம் ஆக யஜத்தை அனுபவிக்கிறார் அல்லாட்டி யஜ்யத்திற்கான பலனை கொடுக்கிறார் அப்புறம் என்னதுன்னா யஜ்யத்தை பாதுகாக்கிறார் ஏற்கனவே சொன்னதுதான் ரிப்பீட்டேஷனாகவே எடுத்துக்கலாம் யஜாதனா இறைவனை அடைவதற்காகவே யஜங்கள் தோன்றின ஆக யஜங்கள்லாம் எதுக்காக இருக்குன்னா ஈஸ்வரப்பிராப்திக்காக தத் பிராப்தி தத் பிராப்தின்னா ஆனந்த பிராப்தி மோக்ஷப்பிராப்தி ஈஸ்வரப்பிராப்தி கடவுளை அடையிறதுன்னு அர்த்தம் ஆகையினால அதுதான் சாதனங்கள் தமே தம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜேன தானேன தபசா யாரை அடைவதற்காக யஜங்கள் சாதனங்களாக விளங்குகின்றனவோ கீதையில் பகவான் நிறைய சொல்கிறார் திரவ்ய யக்ஞாஸ் தபோ யஜா யோக யக்ஞாஸ் தச்சாபரே ஸ்ரேயான் திரவியமயாத் யக்ஞாத் ஞான யஜப் பரந்தப்ப யஜானாம் ஜபயஜோஸ்மி நிறைய இருக்கு ஆஹ் யஜ்யங்கள்னு சொன்னால் இறை இறைவனை இறைவனை பூஜை செய்வதற்கான வழிமுறைகள் அதனால் அவரே என்னவாக இருக்கிறார்னா யஜசாதனா யஜமாகிய சாதனமாகவும் அவர் இருக்கிறார்னு அர்த்தம் அதாவது அவரே வழிபடப்படும் பொருளாக இருக்கிறார் அவரே வழிபாடாகவும் இருக்கிறார் அந்த அர்த்தத்தில் சொல்கிறது ஆஹா யக்ஞசாதனா அஸ்தி யஜ சாதனா இதுக்கெல்லாம் நிறைய மந்திரத்தை கோட் பண்ணுறார் பிருகதாரணிகோப்ப நிமிஷத்தில் நாலு நாலு இருபத்தி ரொம்ப ஃபேமஸ் மந்திரம் தமே தம் வேதாவன விவிதிஷந்தாக்கி தேவாயிவ்நுரான்த்தேனந்தோ மித்தே பிரதிதம் பரமம் வதந்தி யோசி சொல்றோது பகவான் இது மகாநாராயண உஷத்துல இப்படி சொல்லபட்ரு யஜ்ஞிதி யஜ் நகி தேவாக திவங்கதாஹ மனுஷெல்லாம் தேவரூப தேவசரீரம் எடுத்து போனது காரணமே யஜந்தான் யஜ்னா அசுரான் நபாநுதந்த யத்தினாலேயே அசுரர்களை வென்றோம் யஜ்யிதி யஜ் நகி தேவ யஜே நகி தேவா யஜே நகி இல்லை யஜே நகி தேவா திவங்கதா யஜேனா அசுர யஜேனத் த்விஷந்தோ மித்ரா பவந்தி யஜ்யங்களை பண்ணியே எதிர்ப்பவர்களையெல்லாம் நண்பர்களாக்கி கொண்டோம்னு யஜ்யே சர்வம் பிரதிஷ்டிதம் ஏன்னா யஜத்தில் நிறைய அம்சங்கள் இருக்கு யஜே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் யஜ்யம் பரமம் வதந்தி என்று மகாநாராயண உபனிஷத் சொல்கிறதையும் கூட நாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் அதில் யஜ்யம் வந்து ஈஸ்வர பிராப்திக்கு சாதனமாக அந்த சாதன ரூபமாகவும் பகவான் தான் இருக்கார் ராமகிருஷ்ணருடைய திருஷ்டாந்தத்தில் இந்த மாடிப்படி ஏறுறத்துக்கு செங்கல்லே கட்டியிருப்பான் மேலே போய் பார்த்தாலும் கட்டடம் செங்கலாகத்தான் இருக்கும் கீழே செங்கல் தான் படியும் செங்கல் தான் அடைஞ்சு நம்ம மேலே இருக்கிற இடமும் செங்கல் தான் அடிக்கிறோம் அந்த காலத்தில் இந்த காங்கிரீட் சொல்கிறது இல்லை செங்கல் அடிக்கி தான் மேலேயும் கட்டடம் கூரையெல்லாம் வேணும் ஆகையினால எல்லா செங்கல் மயம் படியும் செங்கல் கட்டிடமும் செங்கல் அதுபோல சாதனமும் பகவான் சாத்தியமும் பகவான் அப்படிங்கிற விஷயம் அடுத்தது யஜவசன யஜாந்திரா வைஷ்ணவனா கவன் த யஜ்யத்தினுடைய பலனை கொடுக்கிறவர் யஜத்தின் பலனை கொடுக்கிறவர் அப்படின்னு பூர்ணாகுதிக்கு வைஷ்ணவருக்கு மந்திரத்தை சொல்லி பூர்ணாகுதி பண்ணுற வழக்கம் ஆக யஜ்யாந்த கிருத்துன்னா பூர்ணாகுதிங்கிற பூர்ணாஹுதி ஸ்வரூபமாக இருக்கிறவர் அப்படிங்கிறார் வைஷ்ணவருஷம்சன பூர்ணாஹுத்தியா பூர்ணம் கிருவா யஜ்ஞசமாப்திங் கரோதி இதுவா யஜ்ஞத்து யஜ்யசமாப்தியை பண்ணுறதுங்கிறது ஃபலினி யஜசமாப்தி அவகமியத்தை ஃபலன் கிடைச்சா தானே யஜசமாப்தி அந்தயதி இது வியுற்பத்தே தச்ச பரம் அபூர்வலட்சணம் அந்த ஃபலன் வந்து அபூர்வம் ஃபலனை கொடுக்குறாருனா என்னர்த்தம் புண்ணியத்தை உண்டு பண்ணிவிடுறார்னு அர்த்தம் உற்பாதையதி அதாவது புண்ணியத்தை உண்டு பண்ணிவிடுறாரா ஜவவாகன யாந்தகிரு யஜாந்தகிருத்துனா அபூர்வகிருத்து யஜ அபூர்வகிருத் வேள்விகளால் உண்டாகும் புண்ணியத்தை உண்டு பண்ணுபவர் அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறார் வியாக்கியானகாரர் தாரகபிரம்மானந்தாமி ஓம் தத்சத் இவநாமோச்சாரணநாமோச்சாரண அங்கவைக்கல்யபிரயுக்தோஷசமாதானா யஜஸ் பூர்ணதா சம்பாதனா இத்திய யஜஸ் இது பகவானுடைய நாமம் என்னது ஓம் தத் சத் அப்படின்னு சொன்னால் அந்த கர்மாவில் இருக்கிற தோஷங்கள்லாம் போகிறதுனால யஜாந்த ஓம் தத் சத் இருக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் எத்வா அச்சேதன கர்மண அபூர்வசவா கர் கர்ம न क्रिया, सेवित பிரதினம்ாத்தும கிரேவித்தஜவத் யாதிபூஜித்த ஈஷ்வரா உபத்து நிப்பேத்த பாருங்க எத்தனை அர்த்தம் இவர் சொல்கிறார் வரும் முதல்ல என்ன சொன்னார் யஜத்தினுடைய பலனாகிய புண்ணியத்தை உண்டு பண்ணுறார் அப்படின்னு அப்புறம் வந்து அடுத்தது யஜான் தக்கருத்துங்கிறதுக்கு ஓம் தத் சத்துங்கிற மந்திரத்தை சொல்கிறதுனால அதில் இருக்கிற தோஷத்தை போக்குறவராக இருக்கார் யஜான் ரெண்டு அர்த்தம் மூணாவது கர்மா வந்து அச்சேத்தனம் அதுக்கு உயிர் கிடையாது அதனுடைய அபூர்வத்துக்கும் அப்படி அதில் கர் அந்த கர்மாவுனுடைய தாரதமியத்துக்கு தகுந்த மாதிரி பலம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் கர்மாவுக்கு கிடையாது ஆகையினால் எப்படி ஒரு ராஜாவை சேவிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பலன் கொடுக்குறாரோ அது மாதிரி சூத் பிரம்மசூத்திரத்தையும் சொல்கிறார் பலமத்த உபபத்தே இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப பலமான விஷயம் ஜகத்காரணம் சேத்தனமாக அச்சேத்தனமானு பெரிய விசாரணை நடந்துகிட்டுருக்கு சாங்கியர்களுக்கும் வேதாந்திகளுக்கும் ஆகையினால் சேத்தன தத்துவந்தான் பலன் கொடுக்க முடியும் அச்சேதன தத்துவம் பலன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விசாரங்கள்லாம் அங்கே இருக்குது இதை பிரம்மசூத்திரத்தில் மூணு ரெண்டு முப்பத்தி எட்டாவது சூத்திரத்தையும் கோட் பண்ணுறாரு இத்தி நியாயாத்து யக்ஞஸ்ய இதி அதில் அச்சேதனமான கர்மாவுக்கு சேத்தனமான அபூர்வத்துக்கும் புண்ணியமாக இருக்கட்டும் கர்மாவாக இருக்கட்டும் கர்மத்தினால் உண்டாகிற புண்ணியமாக இருக்கட்டும் அந்த புண்ணியத்தை செயல்படுத்துறவர் பகவான் தான் சேத்தனமான பகவான் விஷ்ணு தான் அப்படிங்கிற அர்த்தம் அப்புறம் இதம் விஷ்ணுர் விசக்ரமேத்ரேதான் பதம் சமூட அசபாகும் அந்த ரிக்க சொல்லி பூர்ணாகுதி பண்ணுறோம் அந்த ரிக்கஸ் சொல்லி பூர்ணாஹுதி பண்ணுறதுனால எஜமான அந்தசப் சார் ஆதாய கல்பாந்தரமாக வைஷ்ணவஷ்ணம்சன உச்சாரண உச்சாரணேனா வைஷ்ணவீம் பூர்ணாஹுதவ பூர்ணாஹு உதவசானியாஸ்தானே வாஜசனேய சமனந்தி ஆபஸ்தம்பௌதூத்தம் பதிமூணு இருபத்தி அஞ்சு ஏழு ராதீத்ருவம் ட்வாசகிரகீத்ருவம் பூரித்து பன்னெண்டு தினம் எடுத்துக்கணுமா ஓம் ஓம் எடு இப்பவும் பண்ணுகிறார்கள் இது விஷ்ணு ருச்சக்கிரமே இந்தர்வேதி ஊர்வோதி மேல நின்று பண்ணணும் ஆபஸ்தம்பதூத்திரம் பதிமூணு இருபத்தஞ்சு எட்டு ஏழு எட்டு இதெல்லாம் கிரியயாத் அனை மம் ரகஸ் யுகியம் ஜானயம் தச்ச ஐகாத்மயவாஹன இனி அடுத்தது ஓகே இப்போ யஜ யக்ஞாந்தக் கிருத்துங்கிறதுக்கு அர்த்தம் யஜ்ஞ பலனை கொடுக்கிறவர் பூர்ணாகுதி ரூபமாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் யக்ஞாந்தக் கிருத்துங்கிறது பூர்ணாகுதி குறிக்கும் எஜமானனையும் யார் பூர்ணாகுதி பண்ணுறானோ அவனையும் குறிக்கும் எவன் யஜத்தை நிறைவு செய்கிறானோ அவனையும் குறிக்கும் யக்ஞஸ் அந்த கிருத்து யக்ஞஸ்ய பூர்ணாகுதி கிருத்து அர்த்தம் அடுத்தது அஞ்ஞானம் गुह्यं ज्ञान यज्ञः अஞ்ஞானं गुह्यं ज्ञान यज्ञः फल अभिसन्धि रहितौवा यज्ञः तद भेद उपचारात ब्रह्म यज्ञ गुह्यं अज्ञांतकृत यज्ञ गुह्यं यज्ञ गुह्यंங்கிறது பிரம்மங்கிறது அதாவது யஜ்யானாம் குஹ்யம் ஞான யஜா ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யாத் ஞான யஜ் பரந்தபகவத்கீதை ரகசியமான யஜ்யம் என்னதுன்னா இப்படிலாம் திரவியங்களோடு சேர்ந்த யஜ்யம் இல்லை சிந்திக்கிற யஜ்யம் அந்த ஞான அந்த ஞான விஷயமாக இருக்கிறது பிரம்மன் ஆகையினால பிரம்மனைத்தானே சிந்தனை பண்ணுறோம் ஆஹ பிரம்மன் வேற ஜானயம் வேற இல்லை ஸ்ரவணமண நிதித்யாசனம் அர்த்தம் யஜாந்தாய நம அப்படின்னு சொன்னால் என்னர்தம் வேதாந்தசாஸ்திரூபிணே நம ஜானயஸ்வரூபாய நம இதி என்னதுஷாமர்மாஷ்டானம் ஃபல அபிசன்திரிதோவா யொதல்ல சொல்கிறது ஸ்ரவணமணநிதித் தியாசனம் இல்லாட்டி நஷ்காமர்மாநுஷானங்கிறது அதாவது அர்த்தகாமத்தை விரும்பாமல் சித்தசுத்தி மோட்சத்தை விரும்பி செய்யக்கூடிய யஜத்தை சொல்கிற தது அபேத உபச்சாராத் அதாவது ஸ்ரவண மன்னண நிதித்தியாசனத்துலேயும் நாம் பிரம்மத்தான் விச் பிரம்மத்தை தான் விசாரிக்கிறோம் இங்கேயும் பிரம்மத்தை விசாரிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் ஹோமம் இவன் யஜம் பண்ணுறான் ஆஹா நிஷ்காம தர்மானுஷ்டானமாக சரி இல்லை வேதாந்த விச்சாரமாக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் விஷயம் பிரம்மந்தான் ஆக பிரம்மத்துக்கு வேறாக இல்லாததுனால பகவானே யஜ்ஞகுஹ்யாய நமஹா அப்படின்னு சொல்லப்படுகிறார் இந்த மகாவிஷ்ணுவினுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன விவர்த்தகா விவர்த்தோபாதான காரணம் பிரம்ம ஆகையினால யஜகுஹியாய நமஹா அப்படின்னு அர்த்தம் அப்புறம் என்னது அத்தியதே அத்திச்சூதானி அன்னம் பூத்தை அத்தியே பூத்தன அத்தீ இன்னம் அத்தியேத்தி தன் ததுச்சியந்தந்த அவர் போடல நம்ம போட்டுக்கணும் ஆஹா அத்திய பூத்தை நரீரத்தில் இருக்கிற ஜீவர்களால் எது சாப்பிடப்படுகிறதோ பூதானி பூதானி த்வித்திய பக்தி பகுவச்சனம் பூதம் பூத்தே பூதானி பூதம் பூத்தே பூதானி த்வித்திய பக்தி பகுவச்சனம் பூதானிச்ச அத்தி பூதானி அன் அன்னமே பூதங்களை சாப்பிட்றது அதாவது சரீரத்தில் இருக்கிற ஜீவர்களால் எது சாப்பிடப்படுகிறதோ ஷரீரத்தை சரீரங்களை எது சாப்பிடுகிறதோ அதற்கு பெயர் அன்னம் சரீரத்தில் உள்ள ஜீவர்களைன்னு போட்டக்கூடாது சரீரத்துள்ள ஜீவர்களால் எது ஷரீரத்துக்காக சாப்பிடப்படுகிறதோ எதோ எது ஷரீரங்களை சாப்பிடுகிறதோ அது அன்னம் என்று சொல் அன்னம் என்ற சொல்லால் அழைக்கப்படும் தாரக பிரம்மாநந்தா என்ன சொல்கிறார் அத்தியேஸ்மை இத்தியன்னம் அதே அன்னாதகா நிறைய அர்த்தம் இருக்குது அன்னி இன்னாதகா அன்னமத்தி அண்ணாத அன்னத்தைச் சாப்பிட்றவனுக்கு பேர் அன்னாதகான்னு பேர் யார் உணவை உண்கின்றவனாக ஆக உணவாகவும் இருக்கிறார் உணவை உண்பவராகவும் இருக்கிறார் கீதையிலே பயஞ்ச அத்தியாயத்தில் உணவாகவும் நான் இருக்கிறேன் உணவை செமிப்பவனாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் அஹம் அன்னாதோகம் அன்னாதோகம் அன்னாதா ஒரு பொருளே உணவாகவும் உணவை உண்பவனாகவும் காட்சி அளிக்கிறது என்பது சாஸ்திரம் அடுத்தது சர்வம் ஜகத் அன்னாதிருப்பேணோகியாத்மகமேவ சமுச்சித்திருஷய அன்னம் அண்ணாத ஏவச்ச அதுதான் ஏவகாரம் எதுக்குங்கிறாருங்க சர்வம் ஜ அன்னம் அண்ணாத ஏவச்ச இந்த ஏவகாரத்துக்கும் சக்காரத்துக்கும் அர்த்தம் சொல்கிறார் சர்வம் ஜகத்து அன்னாதி ரூபேண ஜகத்தே அன்னம் அன்னம் முதலானவைகளாக இருக்குது போக்திருபோக்யாத்மகமேவ இது தரிசயித்தும் ஏவகார அத்வைதம் அதாவது அன்னாதிருப்பேண அன்னாதமாகவும் பிரபஞ்சமே உணவாக இருக்கிறது அதை உண்கின்றவன் சைத்தன்ய தத்துவம் ஆஹா அச்சேதனத்தை சாப்பிட்றவன் சேதனமானவன் ஆஹ அதான் சொல்ற சேதனம் அச்சேத்தனம் ரெண்டும் பிரிக்க முடியாத ஒன்று போகியாத்மகமேவ சர்வம் ஜெகத அன்னாதி ரூப்பேண போக்திருபோக்யாத்மகமேவ இப்போ பிரபஞ்சம் முழுவதுமே என்னவாக இருக்குன்னா அனுபவிக்கிறோமா அனுபவிக்கப்படுற பொருள் போக்தா போகியம் போக்தா போகியம் போக்தா போகியம் இதை பற்றி தான் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிருத்திவீவா அன்னம் ஆகாஷோன்னாத பிருத்திவியமா காச பிரதிஷ்டிதா ஆகாஷே பித்திவீ பிரதிதா ஆபோவா அன்னம் ஜோதிர் அன்னாதம் அப்சுஜ்யோதிப்பிரதிஷ்டிதம் ஜோதிஷியாவிர்டிதா அப்புறம் வந்து சரீரம் பிராணோவா அன்னம் ஷரீரம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராணப்பிரதிஷ்டிதா பிருகுவல்லியில் அன்ன அன்னாத உபாசனை பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனை ஒன்று ஒன்று நாலு நாலு முன்னாங்கு பன்னெண்டு உபாசனை இருக்குது உணவை நான் சாப்பிட்றேன் என்ன உணவு சாப்பிட்றது அப்போ அதில் போக்திருத்தம் எங்கிட்ட போக்கியத்துவம் எங்கிட்ட போக்திருத்தம் அதில் போக்கியத்துவம் இப்படி மாற்றி மாற்றி உபாசனை பண்ண சொல்லியிருக்கு அப்புறம் பிரதிஷ்டா பிரதிஷ்டிதம் இப்படி அண்ணன் அநிந்தியாத்து அண்ணன் பரிச்சக்ஷீத்த அன்னம் பகு குர்வீத்த இப்படியெல்லாம் உபாசனை பண்ண சொல்லித்தான் கடைசியில் அகமன்னம் அகமன்னாதகா இருக்கு மந்திரம் அதனால் என்ன சொல்கிறார் ஏவ இய்த்தி தரிசித்தும் சர்வம் போக்திருபோக்யமயமேவ இந்த பிரபஞ்சமெல்லாம் அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்கிறது கணவனை மனைவி அனுபவிக்கிறாள் மனைவியை கணவன் அனுபவிக்கிறான் எல்லாமே இப்படி ஒரு இதுலேயும் வஸ்துக்களை இப்படி எல்லாத்தையும் பார்த்தோமானா தெரியும் எல்லாத்துலேயும் அது நம்மளை அனுபவிக்கிறதா நாம் அது அனுபவிக்கிறோமா பர்த்ருஹரி சொல்கிற போகான புக்தா வயமேவ புக்தாக தப்போன தப்தம் வயமேவ தப்தாக காலோன யாத்தோ வயமேவ யாத்தாகா திருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணாஹா நாம் அனுபவிச்சோமா அனுபவங்கள்லாம் நம்மளை அனுபவிச்சுதான் சொல்ல முடியாது அப்படி சர்வம் பிரம்மமயம்னு காட்டுறது இந்த வாக்கியம் அன்ன அன்னாதா சசப்தா சர்வநாம்னாம் ஏகஸ்பின் பரஸ்பின் பும்சி சமிச்சித்திய விறத்திம் தரிசித்தும் ஏவச்ச ஏவச்சங்கிறது இது புரோனவுனா எடுத்துண்டு எல்லாம் ஒரே பரம்பொருளில் இருக்குது எல்லாம் இந்த மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணுவே அனைத்தும் உண்பவரும் அவரே உணவும் அவரே எல்லாம் அவர்மயம் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படின்னு காட்டுறதுக்கு தான் யஜோ யஜ் பதுயுவா யஜாங்கோ யவன யஜபுத் யத் யஜி யஜபுக் யா யஜாந்திருத் யஜகுஹ்யம் அன்னமாத இனி அடுத்தது ஆத்மயோனிஸ்வயஞ்சாத்தோ வைகான சாமயன தேவகீ நந்தன ஷிதீஷ்பாபநாசனா சங்கபிரநந்தகி சக்ரீ ஷாங்கதன் தன்வா கதாதரா ரதாங்கபாணி ரக்ஷோபியா சர்வப்பிரஹரணாயுதா நாளைக்கு வகுப்பில் அதெல்லாம் பார்க்கலாம் இந்தளவில் இன்றைய வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் நாளைக்கும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய நாமாக்களை பார்க்குறதுக்கு நமக்கு பகவான் மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணட்டும் ிம் மாவிஷ்ம் பிர விஷ்ணு மஹேஸ்வரம் அனைம் நமாருஷோ நமோ ஸ்வன் சகசிரமூர் சகசிரி பாஹவே சகசிரே புருஷா சோட்டிணே நமஸ்திரோயுமீர் சத்நா மாராஜிக்கு